ம் பூர்ணம பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷிஷாவிஷுவோ மகேஸ்வர குருசா தமை ஸ்ரீபுரவே நமக்கம் சங்கராச்சாரியம் கேஷவாதராசிய வந்தே பகவந்த புனரோ குருராத்மீதி மூர்பேதவி வோமவதுவா திணாமூ ியமியம் அச்ச பயன்ேரும் பூவாச்ச பிரயணோத்து தம தமி பிராசம் முமுர்வரமே ம்ாஷமாய தமசோமாய மருத்தோர்மாய சாத்தி ஷாத்தி ஷாந்தி நமஸ்காரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஈசா வாசிய உபனிஷத்து இந்த ஈசாவாசிய உபனிஷத்துல அவதாரிக்கா பாசியம் பிரதானமான காரியத்துல பிரவேசம் பண்ண போறோம் ஈசா முதல் மந்திரம் இந்த முதல் மந்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மந்திரங்களை படிக்கும் போது சங்கரரா எந்த மந்திரத்தை படிக்கும் போதும் படிக்கிறதுக்கு முன்னாடியே அதை என்ன பேச போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன டாபிக் அப்படின்னு இந்த முதல் மந்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா ஞான மார்க்கம் ஞானத்தை பத்தின மார்க்கம் இது மூணு விஷயங்களை டீல் பண்ண போகுது இந்த ஈசாவாசிய உபனிஷத் ஒண்ணு ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லப்போகுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கருமம்னா என்னன்னு பேச போகுது அதுக்கப்புறம் உபாசனைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பேச போது இந்த லோக்கத்துல மூணே மூணு விஷயம் கருமம் உபாசனம் ஞானம் வேதமோட செட்டப் இருக்குன்னா மொத்த வேதமும் இந்த மூணு தான் கர்மம் உபாசனா ஞானம் பிரம்மச்சரியாசிரமும் கிரகஸ்தாசிரமும் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பிரதானம் வானப்பிரஸ்தாசிரமும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனா பிரதானம் அதுக்கப்புறம் சந்யாசாசிரமம் அப்ப மனசுல வச்சுக்கணும் என்னன்னா மொத்த வேதங்களும் இந்த மூணே மூணு பேக்கேஜ்லதான் இருக்கு பகவத்கீதையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த மூணு பேக்கேஜ் தான் கர்மம் முதல் ஆரத்தியாயம் கருமம் ரெண்டாவது ஆராத்தியாயம் பக்தின்னு சொல்லக்கூடிய உபாசனம் மூணாவது ஆராத்தியாயம் எந்த இடத்துல போனீங்கன்னாலும் இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா எல்லா உபனிஷதங்கள்லயும் இருக்கும் அப்ப நம்ம முதல் உபனிஷத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷன் கொடுக்க நமக்கு எந்த எந்த விஷயங்கள் எந்த உபனிஷத்தை நீங்க இனி படிக்கிறதா இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மூணுதான் இருக்க போகுது அப்ப நம்ம தப்பா பார்த்தோம்னு வச்சுங்களேன் என்ன ஆயிடும் நமக்கு பூர்ணமான ஞானம் சரியா கிடைக்காது இப்ப நிறைய என்ன நடக்குது அப்படின்னு தனக்கு தேவையானதை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு மத்த இதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடறோம் வேதத்திலேயே அது மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஈஸ்வரனோட சுவாச வேதம் இந்த உபரிஷதங்கள் எல்லாம் ஈஸ்வரனோட சுவாசம் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அனர்த்தகம் இல்லை யூஸ்லெஸ் இல்லவே இல்லை அப்ப நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு எந்த இடத்துல எதை எதை பொருத்தி பார்க்கணும் ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுல வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல பொருத்தி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது கிளியர் விஷயம் நமக்கு கிடைக்கும் அதுக்கு என்ன பேரு சொல்லுவோம்னா சாஸ்திரத்துல சமன் வயம் அப்படின்னு பேர் இப்ப இதுல வந்து பிரம்மசூத்திரத்தில் ஒரு அத்தியாயமே வந்து பார்த்தீங்கன்னா சமன் அத்தியாயம் அப்படின்னு ஒரு அத்தியாயமே சொல்ற பிரம்மசூத்திரத்துல இந்த லோக்கத்துல வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் சத்தியம் சத்தியம் சத்தியம் நல்லா மனசுல வச்சுங்க வேதத்துல இருக்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அனர்த்தகம் இல்ல ஏன்னா சுவாசம் ஈஸ்வரனோட சுவாசம் அது அப்ப மனசுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா சொல்லி இருக்கு இதெல்லாம் ஒண்ணு யூஸ்லெஸ் அப்படின்னு எந்த வேதத்துல இருக்கிறதையும் எதையுமே சொல்லாதீங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் கரெக்டா நம்ம வந்து அதை ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த தேசத்துல எந்திரம் பிரிஸ்கிரைப் பண்ணுது கருமம்னா எந்த இடத்துல அதை பிளேஸ் பண்ணணும் உபாசனைனா எந்த இடத்துல அதை பிளேஸ் பண்ணணும் ஞானம்ன்றது என்ன இந்த மூணு விஷயத்தையும் நமக்கு வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த உப்பனிச்சத்தையும் எந்த வேதாந்த சாஸ்திரங்களையும் நம்ம படிக்கும்போது.. போது கன்ஃபியூஸ் வரவே வராது ஆனா சமீபத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேத பாரம்பரியமான எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா படிக்கிற மெத்தட் வந்து கம்மியாயிடுச்சு அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஷார்ட் ஆக்குனதுனால இந்த ஈஷாவாசிய உபநிஷத்தை நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல சொல்லியே தர்றது இல்லை யோசிச்சு பாருங்க ஈஷாவாசியம் தான் முதல் உபனிஷத் ஆனா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல ஈஷாவாசியம் படிக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான உபனிஷத் உபனிஷத் என்ன கேட்டா மாண்டுக்கியம் கூட ஒருத்தருக்கு புரிய வச்சிடலாம் இருக்கு இது வந்து முதல் உபனிஷத்தே ரொம்ப கஷ்டமானது அப்ப அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு கருமத்தை பத்தியும் உபாசனைய பத்தியும் பெரிய நாலேஜ் யாருக்குமே இல்லை வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா கருமத்தோட பார்த்தும் உபாசனையோட பார்த்தும் ரொம்ப இருக்கு ஆனா அதை பத்தின நாலேஜ் இல்ல எல்லாரும் வெறும் ஆத்ம தத்துவத்தை விட்டுட்டாங்க ஆனா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமமும் உபாசனையும் ஒரு ஆளுக்கு அவசியம் தேவை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தை அனுகிரகம் பண்ண போகுது சாதன சதுஷ்டயத்தை அடைந்த பிறகு பிரம்மத்தை குறித்து விசாரம் செய்யட்டும் அப்படின்னு பிரம்மசூத்திர முதல் சூத்திரமே சொல்லுது அடைந்த பிறகு பிரம்மத்தை அறிவதில் ஆசை கொள்ளட்டும் இச்சை உண்டாகட்டும் அப்படின்னு முதல் சூத்திரம் சொல்லுது அப்ப அந்த சாதன சதுஷ்டயம் எப்படி உண்டாகும் சொல்லி ஆகணும் இல்ல எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமத்தினாலும் உபாசனையினாலும் சித்தமானது பக்குவத்தை அடைகிறது அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சு அப்ப கர்மத்தையும் உபாசனையும் நமக்கு தெரிஞ்சிருந்தா இது என்ன பண்ண போது பந்தப்படுத்தாம என்ன ஆயிடுது நம்மள மோட்சத்துக்கு தயார்படுத்துறதா ஆகிவிடுகிறது அப்போ இந்த உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா நான் மூணு விஷயம் சொல்றேன் கர்மம் உபாசனா ஞானம் இந்த மூணு விஷயத்த பதினெட்டு மந்திரங்கள் சொல்கின்றன இந்த உபனிஷத்துக்கு எதுக்காக ஈஷா வாசியம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா முதல் மந்திரம் ஆரம்பிக்கிறது ஈஷாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னு முதல் மந்திரம் ஆரம்பிக்கிறது அந்த முதல் மந்திரத்தோட முதல் சப்தம் அதையே எடுத்துக்கிட்டு இந்த உபனிஷத்துக்கே பேர் வந்து ஈஷாவாசிய உபனிஷத் அப்படின்னு வச்சிருக்கு இந்த ஈஷாவாசியம்ன்றது பிரதீகம்னு சொல்லுவோம் பிரதீகம்னா அடையாளம் இந்த முதல் மந்திரத்தை வந்து அடையாளமா வச்சுக்கிட்டு சின்னமா வச்சுக்கிட்டு இந்த உபனிஷத்துக்கு பேரஈசாசியம் அப்படின்னு பேர் வந்துருச்சு ஈசா வாசிய உபனிஷத் அப்படின்னு பதினெட்டு மந்திரங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க நிறைய பேர் புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க பெரிய பெரியவங்கதான் அவங்க ஆனா என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த புரிதல் இல்லை கர்மம் உபாசனா ஞானம் இந்த புரிதல் இல்லை இப்ப நான் சொல்ற டாபிக் மேல போட்டுட்டு நீங்க அதுபடி யோசனை பண்ணீங்கன்னா தான் அந்த அந்த தாட்ல நீங்க யோசிச்சீங்க இந்த மந்திரங்களை நம்ம என்ன பண்ண முடியும் அன்வயம் பண்ண முடியும் பெரியவங்க எல்லாரும் சங்கர்ல இருந்து எல்லாரும் இந்த மெத்தட்லதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை எடுத்தோம் அப்படின்னா யாருக்கு என்ன எதுக்கு இதெல்லாம் யோசிப்பாங்க ஒரு டாக்டர்கிட்ட போற வைத்து வலி அப்படின்னு ஒருத்தர் போறேன்னு வச்சிக்கல அவர் என்ன கேட்கிறார் ஒரு பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வயத்து வலிங்கிறதுக்கு வேற ரீசன் அதுக்கு வேற மருந்து இதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா வேற மருந்து எனக்கு அல்சர் இருந்துச்சுன்னா வேற மருந்து பித்தம் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு மருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருந்து கொடுக்குறாங்க ஆனா ப்ராப்ளம் என்ன சொல்றோம் வயிற்று காமனா சொல்லிடறோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன பண்ற டயக்னைஸ் பண்ணி என்ன ப்ராப்ளமோ அந்த ஏ அதுக்கு ஏத்த மாதிரி மருந்து கொடுக்குற அதே மாதிரி சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்க்க இருக்கிறவனை பண்ணுது இவன் எந்த விதமான அதிகாரி இவனுக்கு என்ன ப்ராப்ளம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமா தப்பு பண்ண தப்பு பண்ண என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல பேசினா எல்லாத்துக்கும் புரியும் நினைச்சுக்கிட்டு வந்தவங்கள்டெல்லாம் வேதாந்தம் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்ப பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி பண்ணவே இல்லை நான் பண்ணேன் என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க எல்லாம் துக்கி கடைசியில வந்து துக்கம்தான் கிடைக்கும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு எதை கொடுத்தா அது வந்து பாத்தீங்கன்னா அவனோட வலிய போக்கும் அப்படின்னு தெரியும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரும அனுஷ்டானம் சாதனமா இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் சாதனமா இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்குவப்பட்ட ஜீவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் விவேகம் சாதன சட்டியும் இருக்கிறவங்களுக்கு ஞானம் மாத்திரம் போதும் அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா யாருக்கு என்ன எந்த பிளேஸ் தெரியப்படுத்துறதுதான் இந்த விச்சாரம் இப்ப நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் நிறைய நான் கமெண்ட்ரி எல்லாம் நானு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விவாகம் வந்து இருக்காது இந்த பதினெட்டு மந்திரங்களையும் விவாகம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அந்த விவாகம் பண்றதை நம்ம பண்ணல அப்படின்னா பதினெட்டு மந்திரங்களையும் ஒரே விஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புத்தி குழம்பி போயிடும் இதே மாதிரிதான் பகவத்கீதையும் பகவத்கீதைய படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க யாரோட இதுவும் இல்லாம டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எதையாவது படிச்சீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள அவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணுவார் பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நீங்க என்ன எதுக்கு யாருக்கு அப்படின்னு ஒரு பேக்ரௌண்டே கிளாசிபிகேஷன் பண்ணணும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நான் சொல்லிட்டு இந்த உபனிஷத்து இது எல்லா உபனிஷத்தையும் படிக்கிறதுக்கு இதுதான் கைட் அப்ப மனசுல எடுத்துக்கணும் வந்து ஆச்சாரியர்கள் இதுக்கு என்ன ஹெட்டிங் அதை பாத்துங்க இப்ப நான் இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்க போறேன் என்ன ஹெட்டிங் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து மார்க்கம் ஞானமார்க்கம்னு போட்டுட்டு சந்யாசனிஷ்டான்னு சொல்லுவோம் சந்நியாச நிஷ்டா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் அதுக்கப்புறம் சந்யாசம் இந்த சந்நியாசம் பண்ணதுக்கு பிறகு சந்யா சிரவணம் ஒரு விதி வாக்கி அமைச்சிருக்கு சந்யாசம் பண்ணிட்டு இந்த உபனிஷதங்களை நீ படிப்பாயாக படிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அந்த நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானம் அந்த ஆத்ம நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கு பேரு நான் பிரம்மாதான் இருக்கேன் அப்படின்னு எஸ்டாபிஷ் ஆகிறதுக்கு பேரு உங்களுக்கு என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கு சிரவணம் பண்றீங்க இப்ப சிரவணம் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன் படிக்கிற காலத்துல இதுக்கு பேரு பிரம்ம படிக்கிற காலத்துல இதுக்கு பேரு என்ன பேரு பிரம்ம வித்யா நான் பிரம்ம பண்றேன் அப்படின்னு சொல்லணும் பிரம்ம வித்யாவை நான் பண்றேன் பிரம்ம வித்யாவை குருநாதர் மூலமா சிரவணம் பண்ணதுக்கு பிறகு நீங்க ஏகாந்தமா உட்கார்ந்துகிட்டு ஆலோசனை பண்றீங்க சிந்தனை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேரு மனநம் மனநகாலத்துல பிரம்ம என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம ஞானமா ஞானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டவுட் இல்லாததுக்கு பேர் தான் ஞானம் இது அது என்னவா இருக்கும் கயிறா இருக்குமா இல்ல பாம்பா இருக்குமான்னு டவுட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஞானம் அப்போ இப்ப வந்து உங்களுக்கு டவுட் டவுட் இருக்கா அப்படின்னா இருக்கும் நிறைய சந்தேகம் இருக்கும் சந்தேகம் வரும் பாடம் படிக்கும் போது எல்லாத்துக்கும் நல்ல சந்தேகம் இருக்கும் அப்ப குருநாதர் மூலமா எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு திரும்ப ஏகாந்தத்துல ஒவ்வொரு பாட்டத்தையும் சிந்தனை பண்ண சிந்தனை பண்ண ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்து வச்சு மெதுவா மனசுக்குள்ளார சிந்தனை பண்ணும் அந்த டவுட் எல்லாம் தெளிவாகும் கிளியர் ஆகும் அப்ப டவுட் எதுவுமே இல்லாம சம்சயமா சம்சயம் இல்லாத ஞானம் எதுவோ அதுக்கு பேர் தான் ஞானம் அது எங்க கிடைக்கும் மனநத்துல கிடைச்சிரும் இந்த மனநத்தில மனநத்தோட எண்டில் சம்சய ரகித்த ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் சந்தேகம் இல்லாத அறிவு ஆத்மாவை பத்தின ஞானம் கிடைச்சிரும் இதுக்கப்புறம் அந்த ஞானத்திலேயே நம்ம தொடர்ந்து சஸ்டெயின் பண்றது நிக்கிறது அந்த தான் தானா நிற்கிற அபியாசம் வர வர வர அதுக்கு பேரு நிஷ்டா அப்படின்னு பேருப்ப அவஸ்தாரம் தான் தானாய் நிறாய் இருத்தல் அதுக்கு பேரு தான் ஆத்ம அது நல்ல இம்ப்ரூவ் ஆகி நீங்க வந்து அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்கன்னா நான் தேகமில்லை நான் பிரம்ம தத்துவமா தான் இருக்கேன் சச்சிதானந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு தான் தானா நிக்கிற ஸ்தி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஞான நிஷ்டை பிரம்ம நிஷ்டை ஆத்மனிஷ்டை அப்படின்னு அநேக நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிஷ்டான்றதுக்கு அர்த்தம் கண்டினியூஸா எஸ்டாப்ளிஷ் ஆகி நிக்கிறது எஸ்டாபிளிஷ் ஆகிறது அப்ப ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா எந்த விதமா ஒரு ஞானியோட பார்வை இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணணும் ஞான நிஷ்டைய அடைய நினைக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சந்யாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு முடிச்சாச்சு மனத்தை முடிச்சவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் தானா நிக்கிற இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் பிராப்தி பண்ணியாச்சு எல்லாத்தையும் விட்டுட்ட இப்போ ஒரு சந்யாசி வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த பிரம்மத்தை அடையறதுக்கு எந்த விதமான பாவம் பண்ணணும் அது வந்து இந்த முதல் மந்திரத்துல சொல்ல போகுது என்ன பேருக்கோ சந்யாசனிஷ்டை ஞான மார்க்கம் ஞான விஷயத்தை இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் ரொம்ப மகா வாக்கியம் ஈஷா வாசியம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகா வாக்கியம் நம்ம நிறைய மகா வாக்கியம் என்னன்னு நினைக்கிறோம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி பிரஜானம் பிரம்ம அயமாத்மா பிரம்மன்னு நாலு மகா வாக்கியங்களை சொல்லிருக்கோம் பெரிய விஷயமா நாலு வேதத்துக்கு நாலு மகா வாக்கியங்கள் ஆக்சுவலா அப்படி இல்லை மகா வாக்கியங்கள் வந்து நம்ம பிரிஸ்கிரைப் பண்றோம் சாஸ்திரம் பிரிஸ்கிரைப் பண்ணி இதை வந்து விசாரம் பண்ணு அப்படின்னு ஆனா வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உபனிஷதங்கள்ல நூத்துக்கணக்கான மகா வாக்கியங்கள் கொட்டி கிடக்குது அப்படி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பத்தி சொல்லக்கூடிய எல்லா வாக்கியங்களுக்கும் பேரும் மகா வாக்கியங்கள் அப்ப இந்த முதல் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மகா வாக்கியம் இது ஒரு உபநிஷத்தோட மகா வாக்கியம் நான் மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறேன் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க பகவான் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லப்பட்ட ஞானத்தை நமக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணட்டும் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா இந்த ஞானம் நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த ஞானத்திலேயே நம்ம நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்ண அனுகிரகம் உண்டாகட்டும் நமக்கு குரு அருளும் ஈஸ்வரர்களும் நல்லா சித்திக்கட்டும் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முதல் மந்திரத்தினமும் ஆரம்பிப்போம் ஓத்கும் எனக்கு ஸ்வரம் சொல்லி சொல்லி பழகிருக்கு எனக்கு என்னால சொல்ல முடியாது நான் உங்களுக்கு ஒரு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராயணம் எப்படி பண்றதுன்னு தனியா உங்களுக்கு ஒரு ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல போட்டு விட்டுடுறேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இப்ப பாடம் படிக்கும் எனக்கு என்ன அபியாசமாயிருக்கோ அத நான் மாத்தி என்னால சொல்ல முடியறது இல்லை அதனால என்னோட சுவாவிகமா நான் சொரத்தோட சேர்ந்து இந்த மந்திரத்தை நான் சொல்றேன் ஓ ீம்ித்தியனஞக்கியீசிச்சம் ஜகத் முதல் மந்திரம் இதுல நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிருக்கோம் ஓங்காரம் சொல்லியிருக்கு எப்பவுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஓங்காரம்ன்றது என்னது நான் பூர்ண மதக வியாக்கியானம் பண்ணிருக்கேன் ஓங்காரம் என்பது ஆரம்ப வாச்சகம் மங்கள வாச்சகம் மங்களத்தை தரக்கூடியது ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட பிரதீகம் அடையாளம் சின்னம் அவரோட நாமம் அப்ப எந்த மந்திரங்கள் சொல்றதா இருந்தாலும் சப்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய இந்த ஓங்காரத்தை சொல்லிதான் மந்திரங்களை சொல்லணும் ஆரம்பத்திலையும் ஓங்காரம் சொல்லணும் முடியும் போதும் ஓங்காரம் சொல்லணும் வேதத்தியனத்துல இது ஒரு விதியா வச்சிருக்கு அப்போ ஓங்காரம் என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரபிரமத்தோட வாச்சகம் பிரதீகம் அடையாளம் மங்களும் போது என்ன பண்றாங்க பிரிச்சோம் அப்படின்னா வாஸ்யம் இதம் சர்வம் யத்து கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து தேன தென புதா மா கிருதா கஸ்யத்து அதுல மூணு சப்தம் இருக்கு கஸ்யத்து தனம் இத்தனை சப்தங்கள் இருக்கு இதுல வந்து முதல்ல நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்வயம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் அன்வயம் ஒரு மந்திரத்தை என்ன புதுசா நீங்க படிக்கிறீங்க அதனால நான் இதெல்லாம் சொல்றேன் அன்வயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அன்வயம்னா என்னது அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது ஒரு ஸ்லோக்கம் எழுதும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு மந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெர்பு நவுனெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் அங்கங்க செதறி போயிருக்கும் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சந்தஸ் அப்படின்னு சொல்லுவோம் வேதத்துக்குன்னு ஒரு பிரயோகம் இருக்கு சந்தஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சந்தஸ் வந்து சரியா வரணும் மீட்டர் நம்ம சொல்றோம் அது கரெக்டா வரணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வெர்பு நவுனை எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டு வச்சிருப்பாங்க இத நம்ம என்ன பண்ண போறோம் எந்த ஒரு ஸ்லோகம் இருந்தாலும் மந்திரம் இருந்தாலும் நம்ம மீனிங் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரே ஆர்டர்லாம் மாத்தி போட்டு கரெக்டா நவுன் அப்புறம் வெர்பு அது ஏத்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் வச்சு ஒரே லைனுக்கு ப்ரோஸ் ஆர்டர்ல நம்ம ஆக்குறதுக்கு என்ன பேரு அப்படின்னா அதுக்கு பேரு அன்வயம் அப்படின்னு பேரு புரோசாடர்ல ஸ்லோகத்தை ஒவ்வொரு பதங்களையா எடுக்கணும் எப்படி ஜகத்யாம் முதல் சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்யாம் ஜகத்யாம் அப்படின்னா என்ன அர்த்தம் சப்தமி விபக்தின்னு சொல்லுவோம் ஜகத்தில் ஜகத்துனா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஜகத்து நம்ம வெளியில பார்க்கக்கூடிய இந்த ஜகத்தில் ஜத்யாம் ஜ ஒரு சப்தம் இருக்கு ஜகத்யாம் ஜம் இந்த லோகத்துல இருக்கிற அசைகின்ற அசையாத ஜகத் அர்த்தம் இந்த லோகம் இந்த லோக்கத்துல சப்தமர்த்து இந்த லோக்கத்துல ஜகத்து என்ன அர்த்தம் அப்படின்னா அசைகின்ற அசையாததுமூவபிள் இம்மூவபிளா எதையெல்லாம் இருக்கோ எத் அசைகின்றதாவும் அசையாததாகவும் இந்த ஜகத்துன்னு சொல்லக்கூடிய இந்த லோக்கத்துல இந்த சிருஷ்டியில எது எல்லாம் ஜகத்துன்ற இருக்கோ அப்போ ஜகத்துனா இந்த லோக்கம் இந்த லோக்கத்துல இருக்கிற அசைகின்ற அசையாத எல்லாத்துக்கும் பேரு ஜகத்துன்னு பேரு என் பேரு அப்படி வந்துச்சு அப்படின்னா ஜகத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லுவோம் என்ன லட்சணம்னா ஜானத்து ஜகத்துல முதல் ஜாயத்தே கச்சதி வந்து போறதுன்னு அர்த்தம் ஜாயத்தே அப்படின்னா வர்றது அதுக்கப்புறம் கச்சத்தி அப்படின்னா போறது அப்ப வந்து போறதா இருக்கக்கூடிய உற்பத்தி ஆயி நாசமாக எல்லாத்துக்கும் பேரு காமன் நேம் என்ன பேரு ஜகத்து அப்ப இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா பிறந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தேகம் என்ன ஆயிடும் இல்லாம போகும் அப்ப இந்த இந்த தேகம் என்னது ஜகத்து இந்த நோக்கத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களும் உற்பத்தி ஆச்சு சர்வ வஸ்துக்களும் ஒரு நாள்ல என்ன ஆயிடும் இல்லாம போயிடும் நஷ்டத்தை வந்து போறது வந்து போறதா எது எல்லாம் இருக்கோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜகத் அப்படின்ற ஒரு சப்தத்துல சொல்லப்படுது அப்ப இந்த லோக்கத்துல இருக்கக்கூடிய வந்து போறதா இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் ஜகத்துன்னு சொல்லக்கூடிய எதெல்லாம் இருக்கோ எத்கிஞ்சிச்சர்த்தோம் எதெல்லாம் இருக்கோ நீங்க ஒரு எம் கூட மிஸ் பண்ணாதீங்க எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப வந்து ப பரமானுவாதம்னு பரமானுக்கள் கண்ணுக்கே தெரியாதது அத்தீந்திரியமா இருக்கிறது அந்த பரமானுவாதமும் கூட பரமாணுக்களும் கூட வந்து இது இது இதுன்னு எல்லாத்தையும் கைகாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கும் இவர் அவர் இவள் அவள் இது அது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி நம்ம விவகாரம் பண்ணக்கூடிய இது அதுன்னு விவகாரம் பண்ணக்கூடிய கொஞ்சமும் இருக்கோ இதம் சர்வம் இது இது நம்ம எதை சொல்றோமோ சர்வமும் இந்த மொத்த ஜகத்துல இருக்கக்கூடிய எல்லாமும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஷா வாஸ்யம் ஈஸ்வரனால் வாஸ்யம்ன்றதுக்கு அர்த்தம் மறைக்கத்தக்கது மறைக்கணும் இது எல்லாத்தையும் ஈஸ்வரனால மறைக்கணும் என்ன சுவாமிமா ஈஸ்வரன் என்ன பிளாங்க எப்படி மறைக்க முடியும் ஈஸ்வரனால எப்படி மறைக்கிறது ஈஸ்வரன் வந்து என்ன ஒரு வஸ்துவா இல்லையே அப்ப எப்படி ஈஸ்வரனால மறைக்கிறது மந்திரம் சொல்லுது இந்த லோக்கத்துல நீ எதையெல்லாம் மூவபிள் இம்மூவபிளா பாக்குறியோ சர்வமா நீ இந்த லோக்கத்தை எல்லாத்தையும் பாக்குறியோ எல்லாத்தையும் ஈஸ்வரனால் மறைப்பாயாக வாசியம் அப்படின்னா என்ன அர்த்தம் மீனிங் இருக்கு மறைக்கத்தக்கது மறைக்க யோக்கியமானது அப்ப இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் ஈஸ்வரனால மறைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஈஸ்வர ஞானத்தினால மறைக்கணும் திருத்தியா விபக்தி ஈஷான்றதுக்கு அர்த்தம் அதை விஷயத்தையும் மறைக்க வேண்டும் அர்த்தம் ஆச்சாதனியம் துக்கவர் எல்லாத்தையும் ஆச்சாதனம் பண்ணணும் எல்லாத்தையும் மூடணும் எதை வச்சு மூடணும் ஈஸ்வர ஞானத்தினால மூடணும் எப்படி மூடணும் ஈஸ்வர ஞானத்தினால மந்திரம் சொல்ல போகுது உபநிஷதங்கள் சொல்லுது இது எல்லாம் ஈஸ்வரனா தான் இருக்கு பிரம்மைவ சர்வம் ஆத்மைய சர்வம் அப்படின்னு மந்திரங்கள் சொல்ல போது இந்த ஈசாவாசிய உபனிஷத்தோட ஆரண்யக்க பாகத்துல இருக்கிறது பிரகதாரண்யக்க உபனிஷதம் அதுல சொல்லுது இது எல்லாம் ஈஸ்வரம் தான் இதம் சர்வம் எதயம் ஆத்மா இதம் சர்வம் ஏதா அயமாத்மா இந்த அயமாத்மா நான் நான் நான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கமே இந்த ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வமா இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கு அப்படின்னு மந்திரம் சொல்லுது அப்ப குருநாதர் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை ரிசீவ் பண்றோம் ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பாக்குறோம் மந்திரம் சொல்லுது இது எல்லாம் பிரம்மமா இருக்கு இது எல்லாம் ஆத்மாவா இருக்கு இது எல்லாம் ஈஸ்வரனா இருக்கு அப்படின்னு சொல்லுதே இது எப்படி குருநாதர் சொல்லிருக்கார் மந்திரம் சொல்லிருக்க அப்படின்னு மெதுவா கிரகணம் பண்ணதுக்கு பிறகு ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு ஒவ்வொன்னா மனசுல சிந்தனை பண்றது நல்லா சிந்தனை பண்ணி நல்லா சாலிடா நம்ம ஞானம் திடப்பட்டோன ஆமா இது எல்லாம் ஈஸ்வரன் தான் லாஜிக்கா இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா புத்தி உண்டானோன நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொயிட்டா ஒரு இடத்துல இருந்துகிட்டு நான் எனக்கு என்ன விஷயம்னா எனக்கு எதிர்க்க வருதோ என்ன பார்க்கணும் இது எல்லாம் ஈஸ்வரம் தான் எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எத்திர எத்திர மனோயாதி பிரம்மன்தத்திர இது மாதிரி உபனிஷத்தை சொல்றது எங்கெங்கெல்லாம் மனசு போகுதோ அந்தந்த வஸ்துக்களை அந்தந்த இடத்த எல்லாத்தையும் என்ன பண்ணணும் பிரம்மத்தை பாக்குறது இது பிரம்மம்தான் இது பிரம்மம்தான் இது பிரம்மம்தான் அப்படின்னு பார்க்கறது எப்படி சுவாமி பாக்குறது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இந்த ஜெகத்தை என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு நாமமா ரூபமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மொத்த ஜகத்தையும் நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாம ரூபமாதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம ரூபத்துக்கு அந்நியமா இந்த லோகத்துல வேற ஒண்ணு இல்லவே இல்லை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பூர்ண மதக மந்திரம் சொன்ன மாதிரியேதான் பூர்ண மதகத்துக்கு என்ன வியாக்கியானமோ அதே வியாக்கியான இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணு மண் பானை மண் சட்டியா ஆயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணு வந்து பாத்தீங்கன்னா பானையா ஆச்சா மண்ணு வந்து பாத்தீங்கன்னா சட்டிய ஆச்சா அப்படின்னா ஆகவே இல்லை மண்ணு வந்து பானையாவோ சட்டியாவோ பூந்தொட்டியாவோ எதுவுமே ஆகல மண்ணு மூணு காலத்திலையும் மண்ணாதான் இருக்கு சட்டிப்பானை உற்பத்தி ஆகறதுக்கு முன்னாடியும் மண்ணு நம்ம சட்டிப்பானைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதும் மண்ணு சட்டிப்பானை உடஞ்சதுக்கு பிறகும் மண்ணு மூணு காலத்திலயும் மண்ணு மண்ணாதான் இருக்கு அப்ப நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்தான் பார்த்தேன் நான்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பானை பண்ற குயவன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான் கார்னர்ல வீட்டோட தெருவுல இருக்கான் நான் போகும்போது பார்த்தேன் என்ன ஜெய் மண்ணு வந்து இறங்கியிருக்கேன் ஆமா சாமி பானை பண்ணணும் நல்ல பானை நல்ல மண்ணு வந்திருக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றான் நல்லா இருக்கேன் மண் அப்படின்னு பாத்துட்டு நல்லா எடுத்து கையில பாத்துட்டு போறேன் பார்த்துட்டு ஈவினிங் வந்து பாக்குறேன் ஈவினிங் வந்து பார்த்தா எல்லாம் தண்ணி போட்டு கலந்து நல்லா பிண்டமா ஆக்கி வச்சிருக்கான் நான் கேட்கிறேன் என்ன ஜெய் மண்ணு காணும் என்ன சாமி மண்ணு தான் தண்ணியோட மிக்ஸ் ஆகி என்ன மண் பிண்டமாக ஆயிடுச்சு என்னவா இருக்கு இப்போ மண்ணா வெறும் மண்ணா இருந்தது இப்ப என்ன ஆயிடுச்சு மண் பிண்டமா ஆயிடுச்சு இப்ப நான் பிண்டம் என்னது பிண்டம்னு என்னது அப்ப நான் கைய கையில மண் எடுத்து உதிரி உதிரியா தூவி பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் மண் அதே வந்து தண்ணியோட சேர்த்து அந்த மண்ணுல ஆட் பண்ணிருக்கேன் தண்ணிய ஆட் பண்ணோன்னு அது அந்த மண் என்ன ஆயிடுச்சு சாலிடா ஆயிடுச்சு அப்ப அதுக்கு பேர் வச்சிட்டோம் என்ன பேர் வச்சுட்டோம் பிண்டம் மண் பிண்டம் இப்ப நான் கேக்குறேன் அந்த பிண்டம் மண்ணுக்கு அந்நியமா இருக்கா இல்ல மண்ணா தானே மண்ணுதானா மண்ணுக்கு அன்னியம் பிண்டம்னு ஒன்னவே இல்லை மண்ணுலதான் நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு நாமத்தை என்ன பண்றோம் மேல ஆரோப்பம் பண்றோம் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சரி என்ன என்ன பண்ண ஜி பானை பண்ண போறேன் சி அப்படின்னு அவ சொல்றேன் நான் என்ன பண்றேன் காலையில ஆபீஸ் போகும்போது பாத்துட்டு போயிட்டேன் ஈவினிங் வரும்போது பார்த்தா பிண்டம் காணும் எதுவுமே பிண்டம் நல்லா பெரிய பிண்டமா வச்சிருந்தார் அந்த பிண்டம் எல்லாம் என்ன இருக்குன்னா அந்த கிரௌண்ட் சட்டி பானையா நிறைய இருக்கு நான் கேக்குற எங்க ஜி பிண்டம் வச்சிருந்தீங்க காணும் எங்க பிண்டம் காணும் அப்படின்னா சாமி பிண்டம் தான் சாமி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் நீங்க பாக்குறீங்களே இந்த மண்பானை எல்லாம் மண்பானை சட்டி எல்லாமே பிண்டமா இருக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நான் கேக்குற மண் பிண்டம் மா பானையா சட்டி ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகவே இல்ல அப்ப என்ன பண்ணிருக்காரு கொஞ்சோண்டு ஒரு பாட்டு எடுத்து சக்கரத்துல வச்சு கையினால என்ன பண்ணையா வனைஞ்சிருக்கியா இருந்தது கொஞ்சோண்டு பாட்டு எடுத்து அதோட மட்டும் என்ன பண்ணிருக்காரு மாத்தி வச்சிருக்காரு பானை அப்படின்ற ஒரு ஆக்காரத்தை ஒரு ஃபாம கிரியேட் பண்ணி அதுக்கு பேர் வச்சாச்சு பானை இப்ப நான் கேட்கிறேன் இப்ப வந்து மண்பானைன்றது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவமா இல்ல பொய்யானதா அதுல இருந்து வாஸ்தவம் மண்ணு மட்டும்தான் மண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டியா இருக்கும் போது மண்பிண்டம் நம்ம சொல்றோம் அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முக்கு வரும்போது அதுக்கு பேர் வச்சிட்டோம் பானை சட்டி பூந்தொட்டி அப்படின்னு மண் சட்டி மண்பானை மண்தொட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இப்ப திரும்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத ஒரு மண் கலர்ல இருந்துச்சு கிரீன் கிரீன் கலர் மாதிரி ஷேடோல இருந்துச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான் குய்யவன் என்ன பண்றான் காய வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் பேக்கிங் பண்ணியாச்சு சூளையில வச்சாச்சு சூளையில வச்சு நல்லா எரிச்சு கீழே எடுத்தான் எடுத்த மாத்திரத்துல என்னன்னா நல்லா சாலிடா உடையாத அளவுக்கு திக்னஸ் ஆயிடுச்சு கலர் பார்த்தா ரெட் கலர்ல மாறி போச்சு நம்ம மண்ணர் தண்ணியோட கலந்தோன பிண்டம் வேற கலர் ஆச்சு அதுக்கப்புறம் பானையா பண்ணதுக்கு பிறகு ஆச்சு இப்ப பேக்கிங் பண்ணதுக்கு பிறகு என்ன ஆயிடுது சூழல வச்சு எடுத்தோம் அப்ப நம்ம என்ன சொல்றோம் மண் பானை அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மூல தத்துவமா இருக்கிற மண்ண நம்ம போக்கஸ்ல இருந்து போயிடுச்சு அவுட் ஆஃப் ஆயிடுச்சு நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா பானை பானை பானை சட்டி சட்டி சட்டி பூந்தொட்டி பூந்தொட்டின்னு பாத்துட்டு இருக்க இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஞானி புருஷர் வராரு நீ பாக்குறியப்பா இந்த பானை சட்டின்னு நீ எதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியோ ஒரு மண்பானை கடைக்கு உள்ளார் போனீங்க அப்படின்னா அவ்வளவு வெரைட்டி இருக்கு இங்க ஒரு ஷாப் இருக்கு கிரிவல பாதையில ஒரு ஷாப் இருக்கு அந்த மண்பானையில வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான்ல இருந்து புத்தால இருந்து ஏகப்பட்ட கிரியேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல கிரியேஷன் நிறைய இருக்கு சின்ன சின்ன அகல் விளக்குல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு அப்போ ஒரு ஞானி புருஷர் வர்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பா நீ நாம ரூபத்துல இது பெருசா இருக்கேன் சிவலிங்கம் இல்ல சிவபெருமான் சிவபெருமான் ரொம்ப நல்லா இருக்காருஜி புத்தாவோடது எப்படி இருக்கு அப்படின்னு புத்தா சிலையை பார்த்து மயங்குறேன் சிவபெருமான் சிலையை பார்த்து மயங்குறேன் ஒரு ஞானி புருஷர் வராரு என்பா இதெல்லாம் சிவபெருமான் பெருசு முத்தா பெருசு தட்சிணாமூர்த்தி பெருசு அது மண் மண்ணுல பண்ணப்பட்ட அகல் விளக்கு சின்னது இந்த பெருசு சின்னதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் மண்ணு தான் அப்படின்னு அவருக்கு சொல்ற இது மண்ணா இருக்குமா எப்படி சாமி மண்ணு அப்புடின்னா அப்படிதான் மண்ணுதான் இது இல்ல சாமி இது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் இது இது புத்தா இது இது அகல் விளக்கு அப்படின்னா இல்ல இல்ல எல்லாத்தையும் போட்டு உடையில போட்டு எல்லாத்தையும் உடச்சதுக்கு பிறகு நீ சொன்ன அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி அகல் விளக்கு பானை சட்டி அப்படின்னு சொன்ன இப்ப என்ன ஆச்சு எல்லாத்தையும் போட்டு உடச்சோடனே எல்லா ஃபார்ம் என்ன ஆயி போச்சு உடஞ்சு போச்சு போன மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சு அதோட பேரும் என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு அப்ப எப்ப ஃபார்ம் இருக்கோ அப்ப பேர் வந்துடுது பேரும் போயிடுது இப்ப என்ன ஆயிப்போச்சு உடஞ்ச உடனே உடஞ்ச பீஸ் இந்த உடஞ்ச பீஸ எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ண என்ன ஆகும் ஞானி பொருள் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணு அப்படின்னு கிரைண்ட் பண்ண மாத்திர திருப்ப இப்ப என்ன ஆயிப்போச்சு மண்ணா போச்சு நீ இதான்பா இதான் நீ வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த மண்ணு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு இருந்தது இந்த மண்ணுதான் புத்தான்னு சொல்லிட்டு இருந்தது மண்ணுதான் அகழ்விளக்குன்னு சொன்னதும் இதுதான் பான சட்டின்னு பேர் வச்சிருந்ததும் இந்த மண்ணு அப்ப முன்னாடியும் மண்ணாதா இருந்துச்சு கடைசியிலையும் மண்ணுதான் அடைச்ச எல்லாத்துக்கும் நடுவுல என்ன கிரியேஷன் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு கிரியேஷனும் இல்ல நாமம் ரூபம் இந்த பரமாத்மா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ற சாந்தோக்கி உபநிஷத்துல மந்திரம் வருது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அகம் அவர் சங்கல்பம் பண்றார் நான் நான் பலவாகை படைப்பேன் இல்லை வேதாந்தத்துல ரொம்ப சிருஷ்டியை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும் பரமாத்மா எப்படி சிருஷ்டி படைச்சார் அப்படின்னா தனக்கு அந்நியமா இந்த ஜகத்தை அவர் படைக்கவே இல்லை இந்த ஜீவர்களை அவர் படைக்கவே இல்லை அவர் சங்கல்பம் பண்றார் நான் பனவாக ஆவேன் பலவற்றை படைப்பேன் இல்லை நல்லா தெரியும் பலவற்றை படைக்கிறது தான் என்ன அர்த்தம் அவர்த்தனி அவருக்கு அந்நியமா சிருஷ்டி ஆனா பரமாத்மா என்ன சங்கல்பம் பண்றார் நான் பலவற்றை படைப்பேன் அப்படின்னு இல்லை நான் பலவாக ஆவேன் அப்படின்ட்டார் சங்கல்பம் பண்ணி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நாமரூப்பமா அவர் என்ன பண்றாருன்னா நாமரூப்ப வியாக்கரவான் அவர் என்ன பண்றாருன்னா அநேக்க நாம ரூபங்களாக தன்னை வெளிப்படுத்தி எப்படி ஒரு மண்ணு சங்கல்பம் பண்ணுச்சு நான் அநேக்கமாக ஆவேன் அப்படின்னு அந்த மண் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணியோட சேர்ந்து மண் பிண்டமாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்ச அநேக நாம சட்டி பானை பூந்தொட்டின்னு அநேக்க நாம ஒரே ஒரு மண்பிண்டம் அநேக நாம ரூபத்தை அடைந்தது அதே மாதிரி பரமாத்மா என்ன பண்ணார் அப்படின்னா சங்கல்பம் பண்ணார் நான் பனவாக ஆவேன் அப்படின்ட்டு இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வமா சர்வம் அபவத் அவர் என்ன பண்ணார் சர்வமாக ஆனார் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணுதான் சட்டிப்பானையா இருக்கிற மாதிரி இந்த லோக்கத்துல நம்ம எத்திஞ்ச ஜெகத்தியாம் ஜெகத் இந்த ஜகத்துல வந்து பாத்தீங்கன்னா மூவபிலா இம்மூவபுலா சேத்தனமா ஜடமா எதையெல்லாம் உணர்வு உள்ளதா உணர்வு இல்லாததா சூரியனா சந்திரனா நக்சத்திரமா நதிகளா மலைகளா காடுகளா விலங்குகளா பட்சிகளா மிருகங்களா தேவனா மனுஷனா எதெல்லாம் நம்ம பாக்கிறோமோ அல்பமா இன்னும் கீழே கொண்டு போகுங்க மலமா நம்ம எதை பாக்குறோமோ உயர்ந்தது ம த சந்தனம் வந்து உயர்ந்தது தாழ்ந்தது வந்து பாத்தீங்கன்னா மலம் அப்படின்னு நம்ம எதையெல்லாம் பாக்கிறோமோ கீழே மேல அப்படின்னு எதையெல்லாம் பாக்கிறோமோ சர்வம் எத்திஞ்ச எதெல்லாம் கொஞ்சமும் இருக்குமோ அது எல்லாமா யார் ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரமாத்மா சர்வமாக ஆனார் மண்ணு தான் சட்டிப்பானை ஆட்சி தங்கம் ஒரு தங்க கட்டி எடுத்துட்டு வந்து இந்த கோல்டு ஸ்மித் என்ன பண்றான் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்து கிராம் கிராம அவன் என்ன பண்றான் கம்மல் முக்குத்தி பிரேஸ்லெட்னு அநேக ஆபரணங்களை பண்றான் அந்த ஆபரணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம்ன்ற நாமரூபம்தான் கம்மல் மூக்குத்தி இதெல்லாம் என்னது வெறும் ஆபரணம்ன்றது வெறும் நாம கிரியேஷன் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கிரியேஷனுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த மூல தத்துவத்துக்கு அந்நியமா ஏதாவது கிரியேஷன் நடந்துச்சான ஒண்ணு இல்லை தங்கம் தங்கமாதான் இருக்கு மூணு காலத்திலையும் தங்கத்துக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேன வந்து பாத்தீங்கன்னா தங்கம் மூக்குத்தி கம்மல்ன்னு பாக்குறான்னு தங்கத்துக்கு தெரியவே தெரியாது மண்ணுக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேல சட்டிப்பானைன்னு ஒருத்தன் ஆரோப்பம் பண்ணி பாக்குறான்னு தெரியாது இதே மாதிரி பரமாத்மாக்கு அந்த பிரம்ம தத்துவத்துக்கு தெரியவே தெரியாது தன்னை வந்து ஒருத்தன் விதவிதமா பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பரமாத்மாக்கு தெரியவே தெரியாது சுத்த சைத்தன்யமா இருக்கு ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தவா இருக்கிறவன் அவர்தான் இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வ நாம ரூபங்களாவும் அவர் தான் அப்போ ஈஸ்வர ஞானம் என்ன அப்படின்னு சர்வம் பிரம்மமயம் இதா ஈஸ்வர ஞானம் இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாம் ஈஸ்வரனு கண்ணியமா ஒண்ணுமில்ல ஈஸ்வரனு கண்ணியமா ஒண்ணுமே இல்லை நான் சொல்றேன் ஸ்கிரீன்ல வந்து படம் ஓடிட்டு இருக்கு என்ன ப்ராப்ளம் பாருங்கள் என்ன நம்ம லோக்கம் வந்து என்ன மோகத்துல இருக்கு பாருங்க ஒரே ஆட்டி விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரே விசில் தான் அடிக்கிறே விசில் குஞ்சுகள் நிறைய பேர் இருக்காங்க ஒரே அடித்தடி ஒரே இவன் பெரிய அவன் பெரிய படம் போட்டோன்னு கைத்தட்டி அப்படியே எல்லாத்தையும் லாட்ரி சீட் எல்லாத்தையும் விட்டுறியறது கத்து ஒரே கத்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு படம் பாக்குறது அதுல அழுதானா இவன் அழுகுறான் அதுல இருக்க சிரிச்சா இவன் சிரிக்கிறான் என்ன ஒரு மோகம் யோசிச்சு பாருங்க அது பெரிய படம் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா உட்காந்து பாத்துட்டு இது எல்லா ஸ்கிரீன் தான்ப்பா அப்படின்ற உண்மைதானே ஸ்கிரீனு கண்ணியமா ஒரு எம் எம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த திருஷ்யங்கள் எதுவுமே இல்லவே இல்லை நம்ம பார்க்கக்கூடிய தேட்டர்ல பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளும் ஸ்கிரீனுக்கு மேல ஆரோப்பம் வந்து போறது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒயிட் கலர்ல ஒரே ஸ்கிரீனா தான் இருந்துச்சு படம் போட்டுக்கிட்டு இருக்கும் நம்ம திருஷ்யங்களா காட்சிகளை பார்க்கும் போது கூட அந்த ஸ்கிரீன் எப்படிப்பட்டது ஒ அது எதுவும் கலர் ஆகிறது இல்லை படம் முடிஞ்சதுக்கு பிறகு எண்டு கார்டு போட்டோன்னு திரும்ப அந்த ஆயிடுச்சு ஒயிட் இருந்துச்சு அப்ப ஆரம்பத்தில் படம் காட்டுறதுக்கு முன்னாடியும் ஒரே படம் முடிஞ்சதுக்கு பிறகும் ஒரே ஸ்கிரீன் ஒயிட் அச்சலமே இல்லாம சலனம் இல்லாம ஏக்க தத்துவமா அந்த ஸ்கிரீன் மாத்திரம் இருக்கு நிர்விகாரமா நிஷ்கிரியமா சலனம் இல்லாம ஒரே ஸ்கிரீன் ஆதாரமா இருக்கு அதுக்கு மேல படம் போட்ட மாத்திரத்துல ஹீரோ போறார் வரா ஹீரோயின் போறாங்க வராங்க டூறாங்க ஹீரோ பிளட்டு நடக்குது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது சந்தோஷ நிகழ்ச்சிகள் நடக்குது நிறைய துக்கம் நடக்குது இது எல்லாமே என்ன ஸ்கிரீனுக்கு சம்பந்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் அதோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கு எந்த காட்சிகள் எல்லாமே என்னவா இருக்கு வெறும் காட்சிகள் எல்லாம் வெறும் ஆரோப்பம் சட்டிப்பானு ஒரு நாம ரூபத்தை பண்ணி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி வந்து தங்கத்துக்கு மேல எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள்னு பேரை தனித்தனி பேரை வச்சு யூஸ் பண்றமோ இதே மாதிரி ஸ்கிரீனுக்கு மேல அநேக திருஷ்யங்கள் எப்படி காட்டப்படுதோ இதே மாதிரி இந்த பூரணமான ஜகத்தை நான் எதையெல்லாம் பாக்கிறனும் கொஞ்சமும் ஒரு எம் எம் கூட ஸ்கிரீனுக்கு அந்நியமா திருஷ்யங்கள் இல்லவே இல்லை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல கீழே ஒரு ஒரு ஏதோ ஒன்று காட்டுறான்னு வச்சுங்களேன் ஒரு அல்பமா அந்த ஒரு கொசு காட்டுறான் ஒரு ஈயையோ கொசுவையோ ஒரு எறும்பையோ ஸ்கிரீன்ல காட்டுறான்னு வச்சுங்களேன் அது எங்க இருக்கு வாஸ்தவத்தில் அதுவும் ஸ்கிரீன் தான் மேலதான் அதுவும் கல்பித்தம் அதே மாதிரி இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதையெல்லாம் பாக்குறோமோ சருவமும் இந்த சிருஷ்டிக்குள்ளார இருக்கிற அனைத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் தான் எது ஈஸ்வரன் கேள்வி எது ஈஸ்வரன் நீங்க ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் தங்கம் அதுக்கப்புறம் வந்து மண்ணு இதெல்லாம் சொல்றீங்க ஈஸ்வரன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனோட சுரூப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சைத்தன்ய மாத்திரம் ஈஸ்வரன் யாரு அப்படின்னா சச்சிதானந்தம் சாஸ்திரம் சொல்லுது ஈஸ்வரன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் உணர்வா இருக்கிறவர் தான் ஈஸ்வரன் பார்ோதினாத்து ஒரு பட்சிகளுக்கு நம்ம பார்க்கிற எல்லா திருஷ்யத்துக்குள்ளாரையும் எது இருக்கு ஸ்கிரீன் இருக்கு அதே மாதிரி இந்த லோக்கத்துல நம்ம பார்க்கிற எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த அவேர்னஸ் இருக்கு நான் கேக்குறேன் எல்லாத்துக்குள்ளாரையும் அவேர்னஸ் இருக்கா இல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அவேர்னஸ்க்கு மேல இருக்கா எல்லா திருஷ்யங்களும் ரெண்டாவது ஸ்டெப் போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா திருஷ்யங்களும் மேல இருக்கு ஸ்கிரீனுக்கு உள்ளாரையும் இருக்கு ஸ்கிரீன் வந்து எங்க இருக்கு எல்லா கேரக்டருக்கும் உள்ளாரையும் இருக்கு ஸ்கிரீன் எல்லா கேரக்டருக்கும் உள்ளாரையும் இருக்கு எல்லா கேரக்டருக்கு வெளியிலையும் இருக்கு ஸ்கிரீனுக்கு மேலதான் இந்த எல்லாம் நம்ம சொல்றது எல்லாம் இருக்கு இதே மாதிரி இந்த பேஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவேர்னஸ் அகமகம்னு ஸ்புரணமா இருக்கு பாத்தீங்களா சதா காலமும் நான் நான் நான் நான் நம்ம சொல்லிட்டு இருக்கவேன் நான் இருக்கு நான் கேக்குறேன் இருக்கீங்களா இருக்கேன் நேத்து இருந்தீங்களா இருந்த இப்ப இருக்கீங்களா இருக்க நாளைக்கு இருப்பீங்களா இருப்பேன் சதா நான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணம் கூட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாமன்றது இல்லவே இல்ல வெறும் எக்ஸிஸ்ட் மாத்திரமா இருக்கிறது எப்படி ஸ்கிரீன் வந்து எக்ஸிஸ்டா இருக்கோ அதே மாதிரி பியூர் பிளிஸா இருக்கிறது பியூர் கான்சியஸ்னஸா வெறும் சத்தா எக்ஸிஸ்டா இருக்கிறது இந்த தத்துவத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமஹம்சானந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஜெகத்ன்னு சொல்லக்கூடிய ஜீவ ஜகத் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளுக்கு மேல கல்பித்தமா வந்து எப்படி வந்து போகுது மண்ணே இருந்துச்சு நடுவுல பானைச்சட்டி வந்துச்சு திரும்ப பானச்சட்டி உடஞ்சோன திரும்ப மண்ணாச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேக்கப்ல இருக்கணுமோ வேக்கப்ல ஜாகிரத அவஸ்தையில இதை எல்லாத்தையும் பாக்குறோம் சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஊரி ஜகத்தை இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூங்குனதுக்கு பிறகு இருக்கா இல்லையா டீப் ஸ்லீப் போனோம்னு ஒண்ணும் இல்ல ஏன்னா காலையில டீப் ஸ்லீப்ல இருந்து வெளியில வந்தோம் டீப்ல ஒண்ணும் இல்ல அப்ப டீப்ல என்னவா இருந்தா நான் எப்படி தூங்கிருந்த சுகமா தூங்குன சுகம் இருந்துச்சா ஏதாவது மியூசிக் இருந்துச்சா ஒண்ணு ஏதாவது ஃபுட் இருந்துச்சா ஒண்ணும் எந்த விஷயமும் இந்த ஜெகத்து இல்லவே இல்ல தூக்கத்துல இந்த ஜகத்து ஒண்ணுமே இல்ல ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கப்பானோன்னு இது எல்லாம் தெரியுது அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு திரும்ப தூக்கத்துக்கு போகும்போது நைட்ல வந்து டீப்லி போவேன் இது எதுவுமே இல்லாம போயிடும் எப்படி மண்ணுக்கு மேல சட்டிப்பானை வந்துச்சு அதுக்கப்புறம் மண்ணு மண்ணு சட்டிப்பானை எல்லாம் போய் வெறும் மண்ணா தங்கத்துக்கு மேல ஆபரணம் வந்துச்சு ஆபரணம் எல்லாம் போச்சு நாம வெறும் தங்கமா இருக்கு அதே மாதிரி தூக்கத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இருந்தேன் தூக்கத்துல இருந்தோமா இருந்தேன் எப்படி இருந்தோம் சுகமா இருந்தோம் அத தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்கு நான் அறிஞ்சேன் நான் சுகமா தூங்கணுன்றது எனக்கு அனுபவம் இருக்கு அறிவு இருக்கு அப்போ இருப்பா இருந்தேன் அறிவா இருந்தேன் அதுக்கப்புறம் ஆனந்தமா நான் இருந்தேன் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தூக்கத்துல அப்படிதான் இருந்தேன் இன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது அப்படிதான் இருப்பேன் இந்த நடுவுல என்ன ஆயிடுச்சு இந்த நாமரூப்பம் வந்த மாத்திரத்துல என்ன ஆயிப்போச்சு எனக்கு அய்யோ சாமி நான் வந்து சம்சாரி ஆயிட்டனே பந்தமாயிட்டனே நான் பரமம்சாரம் தான் மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் சொல்றோம் அத்வைதி ஆக்கும் அதாக்கும் இதாக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பண்றோம் இந்த நானுக்கு மேல சுகமாக இருப்பா இருந்த அறிவா இருந்த இந்த ஆத்ம தத்துவத்துக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் தூக்கி மேலே ஆரோப்பம் பண்ணிட்டோம் சொப்பட முடியற வரைக்கும் ஒரே துக்கம் சுகம் துக்கம் சுகம் துக்கம் மாத்தி மாத்தி அனுபவிச்சுட்டு இருக்கும் அதுக்கப்புறம் டொம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நிக்கிறோம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரம்மத்தை பிராப்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பிரம்மத்தை பிராப்தி பண்ணி நம்ம பிரம்மமா இருக்கோம் இந்த மத்தியத்துல நடக்கிற இந்த நாம ரூபம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த நாமரூபம்தான் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் அப்ப சிருஷ்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோக்கத்துல சிருஷ்டின்றது என்ன அப்படின்னா வெறுமனே நாம ரூபமா வெளிப்படுதல் தான் நாமரூப வெளிப்பாடுதான் சிருஷ்டி நாம ரூபமா வியாக பேர் தான் சிருஷ்டி நாமரூபம் சத்தியமானு கேட்டீங்கன்னா நாம ரூபம் சத்தியம் இல்லவே இல்ல எல்லாம் போய் மிருத்திகா இத்தியேவ சத்தியம் மண்ணு மட்டும் தான் சத்தியம் அதே மாதிரி தங்கம் மட்டும் சத்தியம் அதே மாதிரி ஸ்கிரீன் மட்டும் சத்தியம் வந்துட்டு போகும் மண்ணு சட்டி பானையெல்லாம் வந்து சட்டி பானையெல்லாம் வந்து போகும் மூக்குத்தி கமல் பிரேஸ்லட் எல்லாம் அப்ப எது சத்தியம் ஆதார தத்துவம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு மூணு காலத்திலையும் எது மாறாம அதுதான் ஆதார தத்துவம் எது மாறாம இருக்கு நான் நான் நான் நான் நேத்து நான் கத்திரிக்கா சாம்பார் சாப்பிட்டு அருமையான கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன் சாம்பார் பண்ணேன் நேற்று நான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போனேன் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ஈசானயலிங்கம் போய் நல்லா தர்சனம் பண்ணேன் அதுக்கப்புறம் நேற்று சொப்பனம் பார்த்தோம் பாருங்க விசித்திரமான சொப்பனத்தெல்லாம் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நல்லா தூங்கி போனேன் டேப்லெட் கொடுத்தான் காஃப் காஃப் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராப்ளத்துக்கு த்ரோட்டுக்காக ஒரு டேப்லெட் கொடுத்தான் நான் போட்ட மாத்திரத்தை தூங்கி போயிட்டு ஆனந்தமா தூங்கிட்டேன் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு அவஸ்தா நேத்து சொப்பன அவஸ்தா நேத்து டீப் அப்புறம் இப்ப வேக்கப் உங்களுக்கு முன்னாடி பாடம் எடுத்து இந்த எல்லாத்திலயும் நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் நான் கோயிலுக்கு போனேன் நேத்து நேத்து சொப்பனத்தை நான் பார்த்தேன் நேத்து வந்து நல்லா தூங்குன நான் தூக்கத்திலயும் நான் இருந்தேன் இந்த நான் சதாம் ஆறாம இருக்கு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்திலயும் சொப்பனத்திலையும் கேரக்டர் வேற வேற கேரக்டர் வந்து போகுது சொப்பனத்துல வேற கேரக்டரா இருக்கேன் சொப்பனத்துல வேற ஜெகத்தை பாக்குறேன் ஜாகிரதத்துல வேற கேரக்டர் எல்லாத்தையும் பாக்குறேன் இப்ப நீங்க எல்லாம் இருக்கு இங்க கேரக்டரா கண்ணு முன்னாடி நீங்க யாருமே வந்து சொப்பனத்தில் வர்றதே இல்லை இது மாதிரி கிளாஸ் நடக்கிறதே இல்லை அங்க வேற கேரக்டர் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ட்ராமா போயிட்டே இருக்கு அது ஒரு ட்ராமா இது ஒரு ட்ராமா ரெண்டும் ட்ராமா போயிட்டே இருக்கு சினிமா ஓடிக்கிட்டே இருக்கு மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா பார்க்கிற நான் மாறாதவனா இருக்கு நான் பார்க்கிறவன் மாறுறதே இல்லை ஒரு கணம் கூட மாறுறதே இல்லை பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு இதுதான்ப்பா பார்க்கக்கூடிய காட்சிகளா இருக்கக்கூடிய இதம் சர்வம் இந்த மொத்தத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா இந்த பாடியில இருந்து ஆரம்பிச்சு நான தவிர்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா ஜகத்து அப்படின்னு பேரு அப்ப இந்த ஜகத்தை எல்லாத்தையும் எப்படி பாக்கணும் அப்படின்னா பானை சட்டி எல்லாத்தையும் எப்படி பாக்கணும் மண்ணா பார்த்தோம் அப்படின்னா மோகம் உண்டாகாது இது புத்தா அப்படின்னு மயங்கன நாம ரூபத்துல மயங்கனா சூப்பர் செலஜி புத்தா செலச்சி மண்ணாங்கூர்த்தி சூப்பரா இருக்காரு வெறும் அகல் விளக்கா இருக்கு மண்ணுதான் அதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் ரெண்டுக்கும் வேற வேற டிஃபரெண்ட் இருக்கு இவர் வேற பிலாசர் அவர் வேற பிலாசர் ரெண்டும் மூடிய சர்வ ஜீவராசிகளை ரூபமாக்குது என்ன சுவாமி பேருவரனா யாருக்கு பானை பண்ண முடியுமா மண்ணை கொடுத்து உங்கள்ட்ட தண்ணி கொடுக்காம மண்ணை கொடுத்து நீங்க பண்ணுங்க பானை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சக்கரம் இருக்கு எல்லாம் இருக்கு நீங்க பானை பண்ணுங்கன்னா பண்ண முடியுமா பண்ண முடியாது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணோட இந்த தண்ணி மிக்ஸ் ஆகும் கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி மண்பிண்டமானதுக்கு பிறகுதான் அந்த மண்பிண்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பானை சட்டி எல்லாத்தையும் பண்ண முடியும் அதே மாதிரி பியூர் கோல்டா பண்ண முடியாது தாமரமும் கொஞ்சோண்டு சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க ஆபரணம் பண்ண முடியும் அப்ப அதே மாதிரி அப்படின்னா கூட நம்ம ஆட் பண்ணும் போதுதான் நாமரூப கிரியேஷன் நடக்கும் அதே மாதிரி பியூர் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மாயான்ற அபின்ன சக்தி மாயான்றது என்னது ஒரு அபிந சக்தி ஷேடோ இந்த அவேர்னஸோட ஷேடோக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா மாயான்னு பேரு அவேர்னஸ் யாரு நான் தான் நான் நான் நான் சொல்றேனே இந்த நானோட ஒரு அபிண்ண சக்தி இருக்கு கான்சியஸ்னஸோட ஒரு அபிண்ண சக்தி இருக்கு வேற சக்தி இல்ல ட்வைத்தம் இல்ல ஷேடோ இப்ப ஷேடோன்றது என்னது என்னோட சேடோ வேறயா என்னோடதுதான் அதே மாதிரி இந்த சைத்தன்யத்தோட அபின்ன சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மாயாவோட இது சேர்ந்தோன்னு அபின்ன சக்தி இல்லாம பார்த்தீங்கன்னா அது சுத்த சைத்தன்யம் அந்த அபின்ன சக்தியோட அது சேர்ந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா மண்பிண்டம் மாதிரி ஆயிடுது வெறும் மண்ணு தண்ணியோட சேர்ந்தா மண்பிண்டம் ஆயிடுது அந்த மண்பிண்டத்திலிருந்து கிரியேஷன் நம்ம சட்டிப்பானுன்னு கிரியேட் பண்றோம் அதே மாதிரி சுத்த சைத்தன்யத்தோட வந்து பாத்தீங்கன்னா மாயா அம்சத்தை சேர்த்தோன்னு அதுக்கு பேர் ஒண்ணு கொடுத்துடுறோம் ஈஸ்வரன் அப்படின்னு அப்ப ஈஸ்வரன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த சைத்தன்யம் பியூர் கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயா இந்த ரெண்டு அம்சத்துக்கு என்ன பேரு சிவம் சக்தி இந்த ரெண்டும் சேர்ந்தது இந்த ரெண்டும் சேர்ந்த தத்துவத்துக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேர் கொடுக்குறோம் இப்ப நான் கேக்குறேன் நீங்க என்ன உங்க கூட உங்க நிழலையும் ஷேடோவையும் கூட்டிட்டு வாங்க சாமி வீட்டுக்கு வாங்க சாமி அப்படி நான் கூப்பிடுவீங்க நான் ரெண்டு பேருக்கு உங்களுக்கு விருந்து கொடுக்க போறேன் சாமி பிக்ஷா கொடுக்க போறேன் உங்களுக்கும் பிக்ஷா கொடுக்குறேன் கூட வந்து உங்க ஷேடோக்கு நான் பிக்ஷா கொடுக்குறேன் சொல்லுவீங்க நான் உங்க வீட்டுக்கு வந்தான ரெண்டு இலை போட்டிருக்கீங்க ரெண்டு இலையில வந்து பதார்த்தம் வச்சு நான் கேட்கிறேன் யாரு வரப்போறா இல்ல சாமி உங்களுக்கு ஒண்ணு உங்க ஷேடோக்கு ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேடோக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மண்ணு மண்ணா பாக்காம எந்த காலத்துல நீங்க பார்க்காம மண்ண வந்து பானை சட்டின்னு நீங்க கேள்வி கேக்குறீங்க சாமி இந்த மண்ணு எப்ப சாமி மண் பானையா உண்டாச்சி எப்படி சாமி உண்டாச்சு அப்படின்னு நான் சொல்றேன் ஒன்னு இல்லை மண்ணோட தண்ணி சேர்த்தாங்க அப்புறம் அழகா அத நம்ம வணைய முடியும் வெறும் மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பானைய வணைய முடியாது அப்ப என்ன தேவைப்படுது பானை மண்பானையா மண்பானையா மாறணும் அப்படின்னா மண்ணு மாறணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மீடியம் தேவைப்படுதா என்ன மீடியம் அப்படின்னு இந்த தண்ணி அதே மாதிரி பியூர் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மண் ஜீவன் மொத்த ஜகத்தையும் வெறும் கான்சியஸ்னஸா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயாவை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லவே இல்லை எப்பூபங்களா இந்த புஸ்தகம் இந்த ஜெகத் வந்து சாலிடா தெரியுது நம்ம பார்க்கல அப்படின்னும் போது ஒரு முமுட்சுக்கு கேள்வி வருது இது எப்படி ஆச்சு அப்படின்னு கேக்கும் இல்லப்பா மண்ணுல எப்படி வந்து தண்ணி சேர்த்தா பிண்டமாய் அந்த பிண்டத்துல எல்லாம் கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பியூர் கான்சியஸ்னஸோட என்ன சேருது அந்த அவித்யா மாயா வந்து பாத்தீங்கன்னா இக்னோரன்ஸ் சேருது இந்த சேர்ந்த மாத்திரத்துல இந்த கிரியேஷன் நாம ரூபமா பரிணமிச்சது அப்ப வாஸ்தவத்தை எப்பவுமே மாறவே இல்லை தண்ணி சேர்ந்ததுக்கு பிறகும் மண்ணு மண்ணா தான் இருக்கு அதுக்கப்புறம் நாம ரூபமா பானச்சட்டின்னு ஆனதுக்கு பிறகும் மண்ணு மண்ணாதான் இருக்கு பானை உடஞ்சதுக்கு பிறகு பானைச்சட்டி உடஞ்சதுக்கு பிறகும் அது மண்ணாதான் இருக்கு அதே மாதிரி கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மாயை சேர்றதுக்கு முன்னாடியும் மன்னா அது கான்சியஸ்னஸா தான் இருக்கு நீங்க மாயாவோட சேர்த்து பார்க்கும் போதும் அது என்னவா இருக்கு நானா தான் இருக்கு பியூர் கான்சியஸ்னஸா தான் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாம ஜீவ ஜெகத்தா பரிணமிக்கும் போது கூட அது பியூர் கான்சியஸ்னஸ் சச்சிதானந்தமாதான் இருக்கு இந்த நாமரூபம் எல்லாமே இல்லாம போன பிறகும் அந்த பியூர் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும் பியூரா தான் இருக்கும் மூணு காலத்துலயா ஸ்கிரீன் எதோட சம்பந்தம் இல்லாமல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த நான்ற அந்த பிரம்ம தத்துவம் சதா காலமும் என்னவா இருக்கு பியூரா இருக்கு அத்தியானத்தினால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அந்த நாம ரூப்பை ஜெகத்தை பார்க்கறோம் இது அஜியானம் பெரிய மோகம் எப்படி வந்து ஒரு ஃபில்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் டிவியை போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரீயா இருந்துச்சு டிவியை போட்ட பாத்திரத்தில் அது தெரிஞ்சது உடனே சிரிக்க ஆரம்பிக்கணும் உடனே அழுவ ஆரம்பிக்கணும் இன்னும் மோகம் பாருங்க அது பொய்யன்னு தெரிஞ்சு கூட வந்து அதோட அவ்வளவு மோகம் உண்டாகுது இருக்கிறதுல பெரிய மோகம் என்ன தியேட்டர்ல போய் படத்தை பார்த்து மோகம் அடைய பாருங்க சீரியலை உளுந்து உளுந்த எல்லா பெரிய பெருசுகள்லாம் வந்து மத்தியானம் சீரியலை போட்டு அழுகுறதுக்காகவே ஒரு சீரியல் பொய்யின்னு தெரியாம சத்தியம்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மோகம் பாருங்களேன் அந்த தாமேஸ்வரம்னு சாக்கியத்தை சொல்றது மிகப்பெரிய மோகமா இருக்கிறது பெரிய இருட்டு புத்திக்குள்ளார பெரிய இருட்டு இருக்கு சத்தியம் எது பொய்யதுன்னு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து மோகம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் கேட்டீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த தேகத்தையும் புத்தி மனசு இந்த சென்சார்கன்ஸ் இந்த பார்க்கக்கூடிய ஜகத்தெல்லாம் சத்தியம்னு நினைச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் மூல தத்துவத்தை மறந்துட்டோம் இப்ப குருநாதர் என்ன பண்றார் இத ஒவ்வொன்றையா விவேக்கம் உண்டு பண்ற மந்திரங்களை படிச்சு படிச்சு படிச்சு இப்ப விசாரம் பண்ண போறோம் எதை பார்க்கும் போதும் இது என்ன இது என்ன இது என்ன அப்படின்னு விவேக்கம் வர ஆரம்பிக்கும் நாமரூபத்து கண்ணியமா இருக்கா ஜி மைசூர் பாக்கு சூப்பரா இருக்குல்ல மைசூர் பாக்காங்க கேது கடலமாவு பஜ்ஜி சூப்பரா இருக்குச்சி பஜ்ஜியாவது மண்ணாங்கட்டியாவது அதுவும் கடலை மாவு போண்டா சூப்பரா இருக்குச்சு கடலை மாவு ஊத்தாப்பா ரொம்ப நல்லா இருக்குச்சு மாவுதான் ஆனியன் ரோஸ்ட் நல்லா இருக்குச்சு மாவுதான் நெய் ரோஸ்ட் நல்லா இருக்குச்சு மாவுதான் அாம ரூபத்தை மாத்தி ஏமாத்திட்டு இருக்கோம் நம்ம ஊர் ஃபுல்லா ஒரே மோகம் ஒரே கடலை மாவு வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜியா போண்டாவா மைசூர் பாக்கா வேற வேற சேர்த்து கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து வேற வேற கண்ட் சேர்த்து என்ன பண்றோம் வேற வேற நாம ரூபத்தை மாத்தி மாத்தி காட்டிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த மொத்த ஜகத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கான்சியஸ்னஸ்க்கு மேல நாம ரூபங்களா பரிணமிக்குது வாஸ்தவத்தில் இது எல்லாம் ஆத்ம தத்துவமா பிரம்ம தத்துவமா சச்சிதானந்தமா வெறும் கான்சியஸ்னஸா இருக்குன்னு குருநாதர் சொல்லி சொல்லி மெதுவா மெதுவா மெதுவா விவேகம் வர ஆரம்பிக்கும் இமிடியட்டா இமீடியட்லாம் டைம் எடுக்கும் ஒரு ஒரு ஹேபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குது காஃபி சாப்பிட்றவங்களை நிப்பாட்டுங்க அப்படின்னாலோ இல்லை ஸ்மோக் பண்ணுறவங்களை நிப்பாட்டுங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு டிரங்கரை வந்து ட்ரிங்க்ஸை நிப்பாட்டு அப்படின்னு சொன்னாலோ முடியறது இல்லை இப்ப நிறைய பேர் கேம் வீடியோ கேம் விளையாடுறவங்கள வந்து நிப்பாட்டுங்கன்னா முடியாது ஒரு நாலு நாள் செல்போனை எடுக்காத நாலு நாள்லாம் தேவையில்லை ரெண்டு நாள் செல்போனை எடுக்காத அப்படின்னா நிறைய பேர் சொத்து போய் வாங்கிங்க செல்போன் வந்து எவ்வளோ நாள் ஆகுது இப்பதான் இப்ப தான் வந்துச்சு அதுக்குள்ளார ஆயிடுச்சு அப்போ ஒரு சாதாரண எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய விஷயங்களையே நம்ம பிரேக் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது ஒரு மோகத்தை போக்குறதுக்கு அப்ப குருநாதர் மூலமா என்ன பண்ணணும் அப்படின்னு திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப இது எல்லாம் பிரம்ம இருக்கு இது எல்லாம் பிரம்ம இருக்குன்னு திரும்ப திரும்ப திரும்ப வெறும் கான்சியஸ்னஸ்க்கு மேல வெறும் இதுதான் இப்ப இனிமே நீங்க இதுக்கு போகும்போது என்ன பண்ணணும் மண்பானை கடைக்கு போறீங்க அப்படின்னா பாத்துட்டு போகும்போது நாம ரூபத்தை பார்க்க கூடாது இது எல்லாம் மண்ணாதான் இருக்கு ஜுவல்லர் ஷாப்புக்கு மேல போறீங்க இங்க ஒரு நாலஞ்சு ஷாப் பிரிசு ஓபன் பண்ணி வச்சிருக்கான் அப்படியே கிளேர் அடிக்க வெல்ல போகும்போதே அவன் லைட் எல்லாம் போட்டு அப்படியே பலபலப்பா என்னது எல்லாம் தங்கம் தான் தங்கம் ஒரு கடைக்காரன் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பாப்பான் அப்படின்னு அந்த ஜுவல்லர் ஷாப்போட ஓனர் என்ன பண்ணுவான் அப்படின்னு எத்தனை கிலோ கோல்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்னைக்கு வந்திருக்கு எத்தனை கிலோ கோல்டு சேல்ஸ் ஆயிருக்கு அப்ப அவன் பார்க்கறது கோல்டு மட்டும்தான் பாப்பான் வாங்க போறவங்க என்ன பண்ணுவோம் சின்ன குழந்தைங்க தூக்கத்துல நான் இருக்க வெறும் நான் மட்டும் இருந்தேன் வேக்கப்பானு இந்த ஜீவன் வந்துச்சு பரமம்சானம் தான் வந்தேன் அது ஜெகத்தை பார்த்தேன் திரும்ப நான் தூக்கத்துக்கு போகும்போது இந்த பரமம்சாரம் தான் இல்லாம போயிடுறா இந்த ஜெகத்தும் இல்லாம போகுது திரும்ப டீப்ல இருக்கா இப்பவும் பரமம்சாரம் தான் இருக்க பேசினது நான் இருக்கீவகத்து வருது ஜீவ ஜகத்து போயிடுது அப்ப யாரு சத்தியம் அப்படின்னா எப்படி மண்ணு சத்தியமோ பான சட்டியில அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் நான் தத்துவம் மட்டும்தான் சத்தியம் அந்த நான்தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மான்னு பேரு அவருக்குதான் ஈஸ்வரன் அப்படின்னு பேரு அப்ப அந்த ஈஸ்வரன் ஞானத்தினால இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் அந்த ஈஸ்வரன் ஞானம் இருக்கிறது ஈஸ்வரன் மாத்திரம்தான் இருக்க ஈஸ்வரனுக்கு கண்ணியமா வேற ஒன்னு இல்லவே இல்ல சட்டிப்பானுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல மண் மாத்திரம்தான் இருக்கு ஆபரணங்கள்னு ஒண்ணு இல்லவே இல்ல தங்க மாத்திரம்தான் இருக்கு அதே மாதிரி வெறும் நான் மாத்திரம்தான் இருக்கேன் நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவ ஜகத்து சொப்பனத்துக்கு போறோம் போகும்போது என்ன பண்ணும் எல்லாத்தையும் கூட்டிட்டா போனோம் சொப்பனம் பாக்குறதுக்கு ஒரு கப்பல் பாக்க போறேன்ச்சி ஹார்பர்ல போயிட்டு நான் ஒரு இன்னைக்கு சொப்பனம் பார்க்க போறேங்க ஹார்பர் சொப்பனம் பார்க்க போறேன் கப்பல் சொப்பனம் பார்க்க போறேன் ஒரு கப்பல் கொடுங்க கொஞ்சம் வாடகைக்கு எடுத்துட்டு போயிட்டு ரெண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நான் சொப்பனம் பார்த்துட்டு காலையில உங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கப்பலை கூப்பிட்டா உள்ள போனோம் சொப்பனத்துக்கு ஒன்னும் டும் சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூம்னு ஒரு கிரியேஷன் நடந்துச்சு முன்னாடி இது இல்ல எந்த அங்க கொண்டு போகல அந்த இடத்துல தேசம் இல்ல காலம் இல்லை எதையுமே நம்ம உள்ள கொண்டு போகல ஒரு கண்ணை மூடி படுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார என்ன ஆகுது ஒரு சொப்பனமா பாக்கிறோம் இந்த ஜாகிரதத்தை நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி சொப்பனத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி லோக்கங்கள் இருக்கு அங்கையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறோம் பந்துக்களை பார்க்கிறோம் நம்மளோட எல்லா சகோதர சகோதரிகள்லாம் பார்க்கிறோம் விதவிதமா பாக்குறோம் பட்சிகளை மிருகங்களை அங்க காலம் இருக்கு தேசம் இருக்கு மேட்டர் நிறைய மேட்டர் இருக்கு எல்லாத்தையும் பாக்குறோம் அப்ப அந்த கிரியேஷன் எப்படி நடந்துச்சு டூம் அதுக்கப்புறம் அந்த சொப்பனம் எண்டுக்கு வருது எப்படி முடியுது டூம் சொப்பனம் எண்டுக்காயிடுது வேக்கப்பாய் பார்க்கறேன் வேக்கப்பாய் பார்த்தா ஒண்ணும் இல்லை யாரு இருக்கா நான் மாத்திரம அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எது சத்தியம் சொல்றோம் எல்லாம் பொய் அப்ப பார்த்ததெல்லாம் வந்து யார் இருந்தா நான் தான் பலவாரா இருந்து என்னையே நான் பார்த்துக்கிட்டேன் சொப்பனம் என்ன பண்ண சொப்பனத்துக்கு முன்னாடி நான் மாத்திரம்தான் இருந்த நான் என்ன பண்ண நானே பலவாக ஆனேன் நானே என்னை பார்த்து கொண்டேன் பல கேரக்டரா நானே ஆயிட்டேன் அங்க இருக்கிற எல்லா கேரக்டரும் நான் அங்க இருக்கிற தேசகால வஸ்துக்கள் எல்லாமே நான் அதை எல்லாத்தையும் யார் பார்த்தா நான் தான் பார்த்தேன் எனக்கு கண்ணியமா வேற யாரும் இல்ல அப்புறம் சொப்பனை முடிஞ்சு போச்சு நான் மாத்திரம்தான் மிச்சம் இருக்கிறேன் அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பனத்தில இருந்த எல்லாமே எனக்கு கண்ணியமா வேற ஒண்ணும் திரஷ்டா அப்ப அதே மாதிரி நான்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் திரஷ்டான்னு வைக்கும் போது அதுக்குதான் பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு நம்ம எதை வந்து ஆத்மா ஆத்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு வேற ஒரு பேர் வைக்கிறோம் அது ஈஸ்வரன் அப்ப ஈஸ்வர ஞானத்தினால ஈசா வாஸ்யம் அப்படின்னா என்ன இருக்கும் ஈஸ்வர ஞானத்தினால இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஈஸ்வர ஞானத்தினால மறைக்க வேண்டும் வாஸ்யம் அப்படின்னா மறைக்க வேண்டும் எப்படி மறைக்கிறது மறைக்கிறதுனா வேற ஒண்ணு இல்லை சட்டிப்பானைய வந்து மண்ணுனால மறைக்கணும் ஆபரணங்களை வந்து கம்மல் மூக்குத்தி ஒட்டியானத்தை எல்லாத்தையும் தங்கத்தினால மறைக்கணும் என்ன பண்ணுவீங்க மறைக்கணும்னா என்ன பண்ணணும் ஒண்ணுல்லு இது மண்ணு இது மண்ணுன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோகம் ஒண்ணுமே நடக்காது இது சட்டி ரொம்ப நல்லா இருக்குல்ல இது பானை சூப்பரா இருக்குல்ல என்னது வெறும் தான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல எதை பார்த்தாலும் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் தான் கான்சியஸ்னஸ் தான் கான்சியஸ்னஸ் தான் கான்சியா அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்சிய்க்கு மேல இந்த நாம ரூபம் ஆரோப்பம் மண்ணுக்கு மேல சட்டிப்பான ஆரோப்பம் மாதிரி இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல அநேக ஆரோப்பம் ஜீவ ஜகத் அப்ப நம்ம பார்க்கும் போது இருக்கிற ஒரு புருஷன் ஒரு முமுட்சு ஞானினே வச்சுக்கலாம் ஏன்னா சிரவண காலத்துல தன்னை பத்தின அறிவு மனநத்துல நிறைய உட்கார்ந்து ஆக்சுவலா உங்களுக்கு பாடத்தை நான் எப்படி நடத்திட்டு இருக்கேன்னு தெரியுங்களே நான் உங்களுக்கு வந்து சிரவணம் பண்ணி வைக்கல சிரவணத்தையும் பண்ணி வைக்கிற மனநத்தையும் நான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்காக தான் இவ்வளவு பேச வேண்டியிருக்கு அப்போ திரும்ப தனியாக உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சதா இந்த விஷயம் என்ன என்ன என்ன என்னென்ன அவேர்னஸோட ஃபுல் அவேர்னஸோட எல்லாம் பார்க்குற எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம் ஆமாம் இல்லை இதில் ஒன்றும் இல்லைல்ல வெறும் கடலமாக தான் வந்து ஏமாத்துறான் இல்லை பஜ்ஜின்னு போட்டு போண்டான்னு போட்டு ரவுண்டாக போட்டு போண்டான்றோம் நீ நீளமாக போட்டு உள்ளே ஒரு வாழைக்காயை வச்சுக்கிட்டு பஜ்ஜின்றோம் ஆனால் பாவிகளாக ஏமாற்றிட்டான்களே என்ன ஒரு மோசம் போயிட்டோம் நம்ம கடலமாவும் போய் இப்படி பேரை மாத்தி வச்சிருக்காங்களே அப்படின்னு அப்ப ஒவ்வொன்றுத்தையும் என்னவா பாக்குறோம் இதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இல்லவே இல்ல இந்த பேஸ் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை அப்படின்னா செகண்ட்னு ஒண்ணு இல்லவே இல்ல செகண்ட் பர்சனே இல்ல அப்ப இந்த பஸ்ட் பர்சனுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் நான் அந்த திரஷ்டாக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பரமஹம்சானம் தான்ன்ற அந்த நாமரூபமும் கல்பித்தம் இந்த ஜெகத்தும் கல்பிது இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போகும்போது நல்ல மனனம் பண்ணிட்டு நிச்சயம் பண்ணிட்டு நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் என்ன பண்ண போறான் தன்னையே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பாக்குறது ஈஸ்வரனா இருக்கிற அந்த சைத்தன்யத்தையே எல்லாமா பாக்குறது இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் தான் நான் சொன்னேன் எத்தனை எத்தனை மனோயாத்தி பிரம்மண்தத்திர தர்சனம் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த விஷயத்த இந்த மனசு பாக்குதோ எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது பிரம்மம் இது பிரம்மம் இது பிரம்மம் இது பிரம்மாதான் இருக்கு பாக்குறதுக்கு என்ன பேரு அப்படின்னா வாஸ்யம்னு அர்த்தம் ஈஸ்வர ஞானத்தினால நாம ரூபத்தை ஈஸ்வரனா கவர் பண்றோம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமூலர் திருமந்திரத்துல ரொம்ப பிரசித்தமான ஒரு மந்திரம் இருக்கு என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் ரொம்ப அருமையான இது பரத்தை அப்படின்னா பரதத்துவம் எது அப்படின்னா இந்த பிரம்ம தத்துவம் பரதத்துவம் கான்சியஸ்னஸ் இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிருக்கிறது எது அப்படின்னா இந்த நாமரூப்பமா இருக்கிற இந்த பார் முதல் பூத்தம் இந்த பூத்தங்களும் பஞ்சபூத்தங்களும் அந்தோட காரியமா இருக்கிற இந்த ஜெகத்தும் என்ன பண்ணிடுச்சுன்னா நாமரூப ஜகத்தும் இந்த பரதத்துவமா இருக்கிற பிரம்ம தத்துவத்தை என்ன பண்ணிடுச்சு மறைச்சிருச்சு அப்ப நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜானியா நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நாமரூப ஜகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதே ஞானி புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது பிரம்மம் பிரம்மம் பிரம்மம் இது ஈஸ்வரனா இருக்கு ஈஸ்வரனாதான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பரத்தில் மறைந்தது பாரு முதல் பூதம் அந்த பர தத்துவத்துல இந்த நாம ரூபம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு மறைஞ்சு போச்சு இல்லாம போச்சு தங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா அங்க ஆபரணம் இல்லை ஆபரணத்தை பாத்தீங்கன்னா தங்கம் இல்லை சட்டிப்பானைய பாத்தீங்கன்னா மண்ணு இல்ல மண்ண பார்த்தீங்க அப்பட சட்டிப்ப தன்னை பார்த்தீங்க அப்படின்னா ஜெகத் இல்லை ஜெகத்தை பாத்தீங்கன்னா தான் இல்ல அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஈஸ்வரனை பார்க்கணும் சர்வத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ணணும் இந்த அவுட் ஆஃப் போக்கஸ் பண்றதுக்கு பேரு எல்லா இடத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கறதுக்கு பேரு தான் ஈஷா வாசியம் அப்படின்னு பேரு அப்போ ஒரு ஒரு மோட்சத்தை அடையறதுக்கு நிதித்தியாசனத்துல இருக்கிற ஞான நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்கு எவன் இருக்கானோ அவன் என்ன பண்ணணும்னா சதா காலமும் அவனுக்கு முன்னாடி தெரியற எல்லாத்தையும் பாவம் பண்ணணும் இது நான் தான் வெறும் கான்சியஸ்னஸ் தான் இது நான் தான் வெறும் கான்சியஸ்னஸ் தான் பிரம்ம கான்சியஸ்னஸா இருக்கிற அந்த சுத்த சைத்தன்யமா இருக்கிற பிரம்மம்தான் இது சர்வமா தெரியுது அப்படின்னு மெதுவா மெதுவா மெதுவா இந்த நாம ரூபத்துல இருக்கிற புத்திய என்ன பண்ணணும் தியாகம் செய்ய வேண்டும் மந்திரம் சொல்லது தேன தக்தேன புஞ தேன்தேனா அந்த விதமா நாமரூபத்துல இருக்கக்கூடிய சத்திய புத்தி இருக்கே இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சத்தியம் சத்தியம் நினைச்சுட்டு இருக்கோம் நான் ஜீவன் ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பரமாம்சாமி தான் இந்த தேகத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஜகத்துல இருக்க எல்லா நாம ரூபத்தையும் சத்தியம் இருக்கோம் சட்டிப்பானை எல்லாத்தையும் சத்தியம் நினைக்கணும் ஆனா உண்மை இது மண்ணுதான் சத்தியம் மிருத்திகா த்தியவ சத்தியம் மண்ணுதான் சத்தியம் அதே மாதிரி இந்த நாமரூப்பம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது இது எல்லாம் பொய்யி நாமரூப்பம் நாமத்திரம் நான்ற தத்துவம் தான் மூணு காலத்திலயே இருக்கு மாறாம இருக்கு அப்படின்னு தன்னை பிடிச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் பொய்ய அப்படின்னு நம்ம பார்க்கிற தியாகத்தினால தியாகம்னா தேன தேன தம் என்ன அர்த்தம் தியாகத்தினால்னு அர்த்தம் அந்த விதமான தியாகம் எதை தியாகம் பண்ண போறோம் இந்த மொத்த ஜகத்தும் பொய்யானது வெறும் நாமரூப கல்பனா அப்படின்ற இது எல்லாத்தையும் அவுட் ஆஃப் போக்கஸ் பண்றது நாமரூபத்துல இருக்கக்கூடிய பிரதான தன்மை இது மேல இது கீழே அப்படின்னு நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்னும் மேலையும் இல்லை ஒன்னும் கீழே இல்லை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரம் தான் வெறும் நாமரூபம் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கழிச்சு கட்டுறது தூக்கி போடுற நாமரூபம் பொய்யானது மித்தியா அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு பேரு தியாகம்னு பேரு அப்ப நாமரூபத்துல இருக்கக்கூடிய சத்திய புத்திய தியாகம் செய்வதன் மூலமாக உன்னை நீ காப்பாற்றி கொள்வாயாக புறக்காம இருக்கணும் அடுத்த பிறவி வராம இருக்கணும் அப்படின்னா உடனே காப்பாத்திக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ண நாமரூபம் இருக்கல இந்த தேகாதிகள் இருந்து இந்த தேகத்தில இருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த ஜெகத்துல இருக்கக்கூடிய சத்திய நீ தியாகம் பண்ணிட்டு நீ நான் நானா நீ நின்ன அப்படின்னா நீ உன்னை புழைச்சு பொழைச்சி பண்ணி பொழச்சி பண்ண அர்த்தம் சாகமாட்ட உன்னை காப்பாற்றி கொள்வாய் அப்ப மந்திரம் சொல்லுது தேன தேன புஞ்சி தாகா நீ வந்து பாத்தீங்கன்னா தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக் கொள்வாயாக புஞ்சிதா புஞ்சி தாகா இல்ல புஞ்சிதா தியாகத்தினால் வந்து பாத்தீங்கன்னா உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாயாக அப்ப நம்மள நம்ம சாகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நாம ரூபத்தை சதா வந்து சர்வத்தரியும் பார்க்கணும் நானும் ஈஸ்வரனா தான் இருக்கேன் இந்த மொத்த ஜெகத்தும் ஈஸ்வரனா தான் இருக்கு ஈஸ்வரனை கண்ணியமா வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஞான பார்வை ஞான திருஷ்டி அதுதான் சமயக்கு ஞானம்னு பேரு அதனால நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாயாக அப்படின்னு முடியுது இதுக்கு மேல இருக்கிறது மா கிருதகித்தனம் யாருடைய தனத்திற்கும் ஆசை கொள்ளாதே யாரோட தனத்திலையும் ஆசை வைக்காது நியம விதினா இதை அப்ளை பண்ணா நம்ம வந்து சர்வத்தையும் பிரம்மமா பார்க்க முடியும் இத பத்தி நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ் ஒரு டீடைலா ஓம் போர் நமத போர் பூர்ணமாஹரி ஓம்போ நம